வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஓராவது செய்தி சேவை மே மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுழம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் பாணி புயல் சின்னம் தமிழகத்தை கடந்து சென்றுவிட்டது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மீண்டும் அனல் காற்று வீச தொடங்கிவிட்டது அந்நிய செலவணி மோசடி வழக்கில் சசிகலாவை மே பதிமூன்றாம் தேதி ஆஜர்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு சிறை நிர்வாகத்திற்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நகைகளை அடகு வைத்தால் வட்டி இல்லாத கடன் தருவதாக கூறி இஸ்லாமியர்களிடம் நகைகளை மோசடி செய்ததாக தியாகராய நகரில் இயங்கி வந்த ரூபி நகைக்கடை மீது புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மதிப்பு ரூபாய் ஆயிரம் கோடியை தாண்டியது வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இரவு காவலர் மற்றும் அசால்ஜி உள்ளிட்ட பதினைந்து பணியிடங்களுக்கான அறிவிப்பானையை தலைமை நீதிபதி நடுவர் அவர்கள் வெளியிட்டார் இதில் இரவு காவலர் பணியிடங்களுக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என அறிவிப்பான தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் வங்கக்கடலில் உருவான பானி புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசா நோய்க்கு நகர்ந்து வருகிறது இந்த புயல் பூரி அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதாக தேசிய மாநாட்டு கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வரான உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் தங்கள் நிறுவன பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவிகள் முகத்தை மூடும் புர்கா உடை அணிய தடை விதித்து கேரளா முஸ்லீம் எஜுகேஷன் சொசைட்டி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது கடந்த மாதம் ஈஸ்டர் பண்டிகையின் போது தேவாலயங்கள் நட்சத்திர விடுதிகளில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை அடுத்து இலங்கையில் தற்போது முஸ்லிம் பெண்கள் பொர்கா அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ பிளஸ் டூ வகுப்புகளுக்கான பொது தேர்வு முடிவுகள் நேற்று இனைய இணையதளத்தில் வெளியாகின இதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மகன் புல்கீத் கெஜ்ரிவால் தொன்னூற்று ஆறு புள்ளி நான்கு சதவீத மதிப்பெண்கள் பெற்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வருக்கு இயக்கவிருந்த அனைத்து இண்டிகோ விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புவனேஸ்வரிலிருந்து வேறு இடங்களுக்கு செல்லும் விமானங்களையும் ரத்து செய்வதாக கோ ஏர் நிறுவனமும் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்துக்கு ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் இதுவரை நான்கு கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது இன்னும் மூன்று மூன்று கட்ட தேர்தல் வருகிற ஆறு பனிரண்டு மற்றும் ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இந்த நிலையில் ரம்ஜான் நோன்பு மற்றும் கடும் வெயில் காரணமாக எஞ்சிய வாக்குப்பதிவை முன்னதாக தொடங்க வேண்டும் என்று கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் எஞ்சிய மூன்று கட்ட ஓட்டுப்பதிவை காலை ஐந்து முப்பது தொடங்குவது குறித்து தேர்தல் கமிஷன் மறுபரிசீலனை செய்யலாம் என்று யோசனை தெரிவித்துள்ளது மசூத் அசார் பெயரை பிஜேபி தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக பயன்படுத்துவதை மாயாவதி கடுமையாக எதிர்த்துள்ளார் ஜனநாயகத்தில் எஜமானர்களாகிய மக்கள் சொல்வதை காங்கிரஸ் செய்யும் என்று ஜார்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி பேசியுள்ளார் ஃபானி புயல் கரையை கடக்கவுள்ள மாநிலங்களில் மத்திய அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுரை கூறியுள்ளார் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் அந்த நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் பதினொன்று லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் படித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் நாற்பத்தி மாணவர்கள் இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் முந்தைய பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு எதிரான இரண்டாவது நீதிமன்ற விசாரணை ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் தலைநகராக இருக்கும் ஜகர்தாவை அந்நாடு கைவிட இருப்பதாக முடிவு செய்து அந்நாட்டு அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது இந்தோனேஷியா கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் மூழ்கி கடந்த பத்து வருடங்களில் எட்டு அடி வரை நிலப்பரப்பு கடலுக்குள் சென்றுவிட்டது இந்த நிலை நீடித்தால் இன்னும் ஆறு வருடங்களில் இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தா கடலுக்குள் சென்றுவிடும் பிரிட்டனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை மக்களை பதவி செய்த அரசியல் அதிசயம் நிகழ்ந்துள்ளது அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுட்டில் தன் உயிரை பணையம் மற்றவர்களை காப்பாற்றிய மாணவன் குறித்து சார்லோட் மெக்லன்பெர்க் போலீஸ் அதிகாரி கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் நான்கு பெண்கள் மட்டுமே ஐ பொது சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு இந்தியா கேள்வி எழுப்பியுள்ளது இலங்கையில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரார்த்தனை ரத்து செய்யப்பட்டுள்ளது வரும் ஐந்தாம் தேதி தேவாலயங்களில் திருப்பலி வழிபாடுகளை நடத்த வேண்டாம் என்று பேராயர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்புக்கு காரணமான தீவிரவாதிகள் யார் யார் என இலங்கை அரசு புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளது வைர தொழில் தேசிய என ஜிம்பாப்வே அதிபர் ராபர்ட் முகாபே தெரிவித்துள்ளார் பலவிதமான காரணங்களுடன் உலகம் முழுவதும் தினமும் ஆயிரக்கணக்கான விவாகரத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அமீரகத்தில் உள்ள அஜ்மான் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவர் பப்ஜி கேம் விளையாட அனுமதிக்கவில்லை என கூறி விவாகரத்து கேட்டுள்ளார் வணிகச் செய்திகள் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த வேண்டும் என்று இந்தியாவிற்கு அமெரிக்கா விதித்த காலக்கடு நிறைவு பெறுகிறது இதனிடையே ஈரானிலிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய அமெரிக்கா அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் ஜிஎஸ்டி வரி உயர்வாலும் மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது வீடுகளுக்கு வழங்கும் மானியத்துடன் கூடிய சிலிண்டர் விலை இருபத்தி காசுகள் உயர்ந்துள்ளது அதேபோல் மானியமில்லாத சிலிண்டர் விலையானது ரூபாய் ஆறு உயர்த்தப்பட்டுள்ளது ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்த நிலையத்தில் தான் கேன்சலும் செய்ய வேண்டும் என்று ரயில்வே துறை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சாக்லேட் நேரத்தில் 10 ரூபாய் நோட்டை வெளியிட்ட ரிசர்வ் வங்கி இப்போது பச்சை கலந்த மஞ்சள் நேரத்தில் 20 ரூபாய் நோட்டை வெளியிட்டுள்ளது இந்த நோட்டில் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் இருப்பதால் போலி ரூபாய் நோட்டுகள் அச்சிட முடியாது என கூறப்படுகிறது நிதித்துறைக்கு அடுத்த ஆறு மாதங்கள் மிகவும் நெருக்கடியான காலமாக இருக்கும் என கோடக் மஹிந்திரா வங்கியின் துணைத் தலைவர் உதய் கோட்டக் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய அணியின் தலைசிறந்த இடதுகை பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர் தென் ஆப்பிரிக்கா தொடரின்போது பந்தை சேதப்படுத்திய வழக்கில் ஒராண்டு தடைபெற்றார் இதனால் கடந்த ஐ பி எல் சீசனில் அவர் விளையாடவில்லை இந்த வருடம் நடைபெற்ற தொடரில் பங்கேற்று அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பனிரண்டு போட்டிகளில் அறுநூற்று ரன்கள் குவித்தார் இதில் ஒரு சதம் மற்றும் அரை சதம் அடங்கும் சராசரி அறுபத்தி ஆகும் முன்னாள் இலங்கை அணியின் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான குமார் சங்கஹரா பெருமைக்குரிய எம் என்று அழைக்கப்படும் மெர்லிபோர்ன் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் சமீபத்திய ஐ தரவரிசைப் பட்டியலில் இந்திய இங்கிலாந்து ிகள் முறைய டெஸ்ட் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் முதலிடத்தை தக்கவைத்துள்ளன நியூசிலாந்து ஒபன் பேட்மிண்டன் தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் இரண்டாம் நிலை வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினர் எச் எஸ் பிரணாய் பிஜி பிக்சர் சார்பில் ரோமிலா நல்லையா மற்றும் மஜித் ஆகியோர் தயாரிக்கும் படம் புயலில் ஒரு தோணி. புதுமுகங்கள் சேது, ரேவதி தரன் கோபிகிருஷ்ணன் ரித்திகா ஆகியோர் நடிக்கும் இந்த படத்தை ஜலீல் இயக்குகிறார் இசைஞானி இளையராஜாவின் மகள் பகதரணி இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் பொன்னியின் செல்வன் படத்தை தயாரிப்பதற்காக ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளார் மணிரத்னா நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் எஸ் சூர்யா நடிப்பில் வெளிவர இருக்கும் படம் மான்ஸ்டர் இந்த படத்தின் டீசர் தற்போது வெளியாகியுள்ளது உங்களுடன் பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன் லாரன்ஸ் மாஸ்டர் என்று ஸ்ரீரெட்டி தனது பேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்